ஏற்படும் போது அம்மலக்கு இருக்கிறது அழக் அதாவது கருப்பையின் சுவரில் ஒட்டி கொள்ளும் நிலையாக இருக்கிறது இப்பொழுது சதை துண்டாக இருக்கிறது என்று கூறுவார் அல்லாஹ் அதை உருவாக்க நாடினால் கெட்டவனா என்பதையும் அவனுக்கு கொடுக்கவிருக்கும் செல்வம் எவ்வளவு அவனுடைய வாழ்நாள் எவ்வளவு என்பதை எல்லாம் சொல்லிவிடுகின்றான் மனிதன் தன் தாயின் வயிற்றில் இருக்கும் இவை எழுதப்பட்டு விடுகின்றன இதை அனசதியல்லாகும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள்